வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் விடை பெருபடலம் எல்லை அன்னதின் மாலருள் கண்ணியர் இருவர் சொல்லரும் பெருவனப்பினர் சுந்தரி அமுதவல்லி என்றிடும் பெயரினர் கந்தவேல் வரைத்தோல் புல்லும் ஆசையால் சரவணத்து அரும் தவம் புரிந்தார் என்னை ஆளுடை மூவிறு முகத்தவன் இரண்டு கன்னி மாறுமாய் ஒன்றி நோற்றிடுவது கருத்தில் உன்னியே எழி கந்தமால் வரையினை ஒரு வினை தோன்றே இமகிரிச்சாரலேயடைந்தான் பொருவில் சீருடை இமயமால் வரைக்குவோர் புடையாம் சரவணம் தனில் போதலும் தவம் புரிமடவார் இருவரும் பெரிது அஞ்சியே பணிந்து நின்றே தவறமளிப்பது என் கூறுதிரென்ற நன்வல் மங்கை மாத்தொழுது எம்மை நீ வதுவையால் மறுவை இங்கு யாம் தமம் புரிந்தனம் கருணை செய்ய அங்கு அவ்வாசகம் கேட்டலும் ஆறு மாகத்துத் துங்க நாயக்கன் அவர் தம்மை நோக்கியே சொல்வான் முந்தும் இன்னமுதக்கொடி மூவுலகு ஏத்தும் இந்திரண்மகளாகியே வளர்ந்தனை இருத்தி சுந்தரிப் பெயர் இளையவள் தொல்புவிதனில் அன் மாமுனி புதல்வியாய் வேடர்பால் நன்று நீவீர்கள் வளர்ந்திடுகாலையாம் நன்னி மன்றல் நீர்மையால் உங்களை மேபுதும் வனத்தில் ஒன்றும் எண்ணலீர் செல்லும் என்று எம்பிரான் உரைப்ப நின்ற கன்னிடர் கை தொழுது ஏகினர் நெறியால் ஏகும் மெல்லையில் அமுத மாமென் கொடியன் பாக சாதனன் முன்னம் ஓர் குழவியாய்ப்படர்ந்து மாக மன்னனின் உடன் வரும் உபேந்திரன் மகள்யான் என்னைப் போற்று தீ தந்தை என்று அடைந்த பொன்னின் மேருவில் இருந்தவன் புதல்வியை நோக்கி என்னை இயன்றையாய் இங்கனம் வருகை என செய்து தன்னது ஆகிய தனிப்பெரும் கழிற்றினை தனது முன்னராகவே வெளித்தனன் இத்திரம் மொழிவான் இந்த மங்கை நம் திருமகள் யாகும் இங்கு இவளைப் புந்தி அன்போடு போற்றுதி இணைய அவள் பொருட்டால் சிறப்பு எய்துமே என்றலும் அவளை கந்தமேல் கொடு நன்று எனப் போயது களிறு கொவ்வை போல் இதழ் கண்ணியை மனோவதி கொடு போய் அவ்வி யானையே போற்றியது அனைய காரணத்தால் தெய்வ யானை என்று ஒரு பெயர் எய்தியே சிறிது நொவ்வுராது வீட்டிருந்த நல்குமரனை நுவன்றே பெருமை கொண்டிடு தென் திரைப்பார் கடல் பெற்றுத் திருமடந்தையை அன்புடன் வளர்த்திடும் திறம்போல் பொருள் சீருடையடலை ராபதம் போற்ற வரிசை தன்னுடன் இருந்தனள் தெய்வதமடந்த முற்றும் உணர்ந்திடு சுந்தரி என்பவள் முருகன் சொற்ற தன்மை கொண்டு தொண்ட நன் உற்றவள்ளி அம்சிலம்பினை நோக்கி ஆங்கு உரையும் மகளாகவே நடந்தாள் இந்த வண்ணம் இவ்வர்க்கும் வரம் தனே ஈந்து கந்த மால்வரை ஏகியே கருணையுடு இருந்தான் தந்தை இல்லதுவோர் தலைவனைத் தாதையாய்பெற்று முந்து பற்பகல் உலகலாம் படைத்ததோர் முதல்வன் இத்திரம் சில பகல் இருந்து பன்னிருகைத் தலம் உடையவன் கைலமேல் உரையத்த நுடு அன்னை தன் அடிபணிந்திட சித்தம் அது உன்னினன் அருளின் செய்கையால் எரும் தவிசி நின்று எழுந்து வீரராய் உள்ளூரும் பரிசர ஒருங்கு சென்றிட கொள்ளையம் சாரதற்குழாமும் பார்ப்பட வள்ளலங்கு வல்லை ஏகினான் ஏய் என வெள்ளி வெற்பு எய்தியாங்கனம் கோயிலின் அவைக்களம் குறுகி கந்தவேள் தாயோடு தந்தையைத் தாழ்ந்து போற்றியே ஆயவர் நடுவுர் அருளின் வைகினான் அண்ணலம் குமரவேள் அம் கண் வைகளும் விண்ணவர் மகபதி மேலே நாள் முதல் உள் நிகழ்த்தம் குறை உரைத்து நான் முகன் கண்ணனை முன்கொடும் கையிலேயே எய்தினாரடை தரும் அவர் தமயமலன் ஆலயம் நடைமுறை போற்றிடும் நந்தி நின்மென தடை வினை புரிதலும் தளர்ந்து பல்பகல் நெடுது ஊரு துயரோடு நிற்றல் மேயினார் அளவு அறுபலபகல் அம் கண் நின்று உளார் வளஞ்ச் ஊரு சிலாதனன் மதலை முன்புதம் உளமலியின் நலை உரைத்துப் போற்றலும் தளர்வு இனி விடுமின் என்று இதனைச் சார்த்தினான் தம் குறை நெடும் புனல் சடில மேல்மதி அம் குறை வைத்திடும் ஆதி முன்பு போய் நுங்குறை புகன்று அவன் நொய்தின் உயிப்பனால் இங்கு உரை வீரனை எம்பிப் போயினான் போயினன் நந்தியம் புனிதன் கண்ணுதல் தூயனை வணங்கினன் தொழுது வாசவன் மாயவன் நான் முகன்வானுளோரலாம் கோயிலின் முதற்கடை குறுகினாரென்றான் அருளுடையம்பிரான் அனைஞர் யாரையும் தருதினம் முன்னரே சாரையென்றலும் விரைவடு மீண்டனன் மேலையோர்களை வருகை என அருளினன் வாசுயில் காற்றியான் விடைமுகனுரைத்த சொல்வி நவியாபரும் கடிதனில் ஏகியே கருணைவாரதி அடிமுறை வணங்கினர் அதற்குள் வாசவன் இடர் உருமனத்தினன் இணைய கூறுவான் பரிந்துலகு அருள் புரிபறையோடு ஒன்றியே இருந்து அருள் முதல் வகேலின் நிலாவுகம் அருந்திரல் சூர் முதல் அவுணர் தங்களால் வருந்தினம் ஒடுங்கினம் வன்மை இன்றியே அந்த மில்லழகுடை அரம்ப மாதரும் மைந்த நுமளப்பு விழா வானுளோர்களும் வெண்தொழில் வேந்தன் மேவிய சிந்து மின் சிறை கண் வைகினார் இழுந்திடும் அவுணரால் யாது ஓர்காலமும் ஒழிந்துடல் இன்றியே உறைந்து சீர்வொடும் அழிந்தது என் கடிநகரகனை யான் இவன் மொழிந்திடல் வேண்டுமோ உணர்தி முற்று நீ முன்னுரை யான் தவம் முயன்று செய்துழித் துன்னினைக் நம் கணோர் தோன்றல் எய்துவான் அந்தவனைக் கொடை அவணற்ும் இன்னலை அகற்றதும் என்றே எந்த நீ அப்படிக் குமரனும் அவதரித்துவுளன் இப்பகல் காரும் எம் இன்னல் தீர்த்திலை முப்புவனம் தொழு முதல்வ தீயரேம் துப்பு ஒரு பவப்பயன் தொலைந்தது இல்லையோ சூருடை வன்மையைத் தொலைக்கத் தக்கதுவோர் பேருடையார் இலை பின்னையான் இனி யாரு கூறுவன் யாரை நோகுவன் நீருடை முடியுனோய் எனது முன்னலால் சீக்கரமறிகடல் சென்று நவ்விசேர் காகம்மது என்ன உயின் கையிலேயன்றியே ஏகவோர் இடமிலை எமக்கு நீயலால் சோகம் மதவற்றிடும் துணைவர் இல்லையே ஏற்றி எழுவன் நிமேல் இனிது துஞ்சலாம் தோற்றிய வெவ்விடம் எனினும் தூய்க்கலாம் மாற்றல் அறளைத்திட வந்த வெம் துயர் ஆற்றறிதாற்றறிதலம் இப்புண்மையே தீ தினையகற்றவும் திருவை நல்கவும் தாதையரல்லது தனையற்கு ஆறுழர் ஆதலின் எமை இனி அளித்தியால் என ஓதினன் வணங்கினன் வேந்தனே அப்பொழுது அரியயன் ஐய வெய்ய சூர்த்துப்புடன் உலக உயிர் தொகையை வாட்டுதல் செப்ப அரிது நின் இனிச் சிறிதும் தாழ்கலை இப்பொழுது அருள்கையனை எம்பி வேண்டினார் இகபரம் உதவுவோன் இவற்றைக் கேட்டலும் மிக அருள் எய்தியே விடுமின் நீர் இனி அகமெளிவுரல் என அருளியா அங்கு அமர் முகன்முகம் நோக்கிய இனைய கூறுவான் பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவறு செய்து விண்டவர்த்தம் ஊரினை முறுக்கித் தீமையை இயற்றி உலப்பூராவன்மை கொண்டூற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நெறி மகவான் பேரரசு அளித்து துயரகற்றிப் பெயர்தி என்றனன் எந்த பெருமான் அருத்திக் கொள்குமரன் இணைய சொல்வினவி அப்பணி புரிகுவன் என்ன புறத்தினை கண்ணுதல் பின்னர் பொல் என உள்ளம் ஒருத்திரர் தமையும் உன்னலும் அன்னோர் ஒற்றிடைவன் கையில் படையாயிருது என்று அவரைப் பல படையாக்கி இந்த பொன் திகழ் சடிலத்து அண்ணல் தன் பெயரும் பொறுவியிலா உருவமும் தொன்னால் நன்று பெற்று உடைய ஒரு திரகணத்தோர் நவில் அரும் தோமரம் கொடிவாள் வந்திரல் குலிசம் பகழி அங்குசமும் மணிமலர் பங்கயம் தண்டம் வென்றிவில் மழுவும் ஆகி வீற்று அருமுகன் கரத்தில் ஆயதற்பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவ தேய பல்லுயிரும் ஒருதலை முடிப்ப தேவர் மேல் விடுக்கினும் அவர்தம் ஆயிரும் திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனிச் சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் அந்தற் பின்னர் எம்பிரான் தன் பாலாகி நின்றே ஏவின புரிந்து மன்னிய இலக்கத்து ஒன்பது வகைத்தாமைந்தரை நோக்கியே எவர்க்கும் முன்னவனாமி குமர நோடியேகி முடிக்குதீரவு என்னா துன்னுபல் உதவியே செய்க்கு துணைப்படையாகவே கொடுத்தான் நாயகன் அதன் பின் அண்டவாபரணன் சண்டன் காயறிவிழியன் சிங்கனே முதலாம் கணப்பெறும் தலை நோக்கி ஆயிர விரட்டி பூத அருமுகன் சேனையாய்ச்செல் மின்னியிர் என்றருளி அவர் தமை குகர்க்கு நெடும் படைத்தலைவராய் அளித்தான் ஐம்பெரும்பூத வன்மையும் அங்கண் அமர் தரும் பொருள்களின் வலியும் செம்பதுமத்தோனாதி ஆம் திறர் திண்மையும் கொண்டது ஓர் செழும் தேர்வெம்பரியிலக்கம் பூண்டது மனத்தின் விரைந்து முன் செல்வது ஒன்று அதனை எம்பெரு முதல்வன் சிந்தையால் உதவியேறுவான்மை தனுக்களித்தான் இவ்வகையெல்லாம் விரைவுடன் உதவி ஏகுதீனி எனக் குமரன் மைவிழிவுமையோடு இறைவனைத் தொழுது வலம் கொடே மும்முறை வணங்கிச் செவ்விதில் எழுந்து புகழ்ந்தனன் நிற்பத் திருவுளத்து உவகையால் தழுவி கை வரு கபானுய்த்து உச்சிமேல் உயிர்த்துக் கருணை செய்து அமலை கை கொடுத்தான் கொடுத்தலும் வையின் வைத்து அருளினால் புல்லி குமரவேல் சென்னிமோர்ந்து உன்பால் அடுத்திடும் இலக்கத்து ஒன்பது வகையோர் அணிகமாய் சூழ்ந்திடப்போந்து கடக்க அருமாற்றல் அவுணர்தம் கிளையை ஆதி குறையை முடித்தனை வருதி என்று அருள் புரிந்தாள் மூயிரு சமயத்தின் முதல்வி அம்மையித்திரத்தால் அருள் புரிந்திடலும் அருமுகந்தொழுது எழி அனையோர் தம்பிடை கொண்டு படர்ந்ததன் தானே தலைவராம் இலக்கம் மேல் ஒன்பான் மீமை கொள் வீரரியாவரும் கணங்கல்வியன் பெரும் தலைவரும் இருவர் செம்மலரடிகள் மும்முறை இறைஞ்சிச் சேரவே விடை கொடு நிந்திடுமையன் மால் மகபதி எந்தாய் நீயமையளித்தனை நெஞ்சத்து ஒன்று ஒரு குறையுமில்லையால் இந்நாள் உய்ந்தனம் உய்ந்தனம் என்று பொன் திகழ்மேனி உமையுடன் இறைவன் பொன்னடி பணிந்து எழனு உமக்கு நன்றி செய்யக்குமரன் தன்னுடன் நீரும் நடம் எனா விடையது புரிந்த